வணக்கம் நற்றினியின் செய்தி சேவை நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐப்பசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் புதன்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழகத்தில் நேற்று தீபாவளி பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது திருச்சியில் தனியார் நிதி நிறுவன ஊழியர்களை தாக்கி ஒரு கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் சென்னையை சேர்ந்த ஐந்து இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் முக்கிய குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி பட்டாசு வெடித்ததாக நெல்லை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவை விழுப்புரம் திருப்பூர் உட்பட தமிழகத்தில் நூற்றி பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் சேந்தமங்கலத்தை அடுத்த வடுகப்பட்டியில் நாட்டு வெடி வெடித்ததில் ஏழாம் வகுப்பு மாணவர் மணிவேல் பலியானார் படுகாயமடைந்த மாணவர்கள் சூர்யா மற்றும் வசந்த் ஆகியோர் நாமக்கல் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கோவை சூலூர் கண்ணம்பாளையம் கண்ணம்மையம்மன் கோவிலின் இரண்டு ஐம்பூன் சிலைகள் திருடப்பட்டுள்ளது மேலும் கோவிலில் சுவாமியின் நகைகள் அலங்கார பொருட்களையும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் விருதுநகரில் கள்ள நோட்டுகளை மாற்ற முயன்ற சம்பவத்தில் முருகன் திருவாசகம் உட்பட மேலும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்களிடமிருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் மதிப்புள்ள கள்ள நோட்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கந்தசஷ்டி திருவிழா நாளை தொடங்குகிறது முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நவம்பர் பதிமூன்றாம் தேதி அன்று நடைபெறவுள்ளது வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதால் தமிழகத்தில் பல இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பாக தென் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் தேனியில் நியூட்ரினோ திட்டத்தை செயல்படுத்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் இடைக்கால தடை விதித்துள்ளது ஆப்பிரிக்க நாடுகளில் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு நேற்று நாடு இந்தியாவில் வங்கியில் கடன் பெற்று மோசடி செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பியோடிய மெசூல் சோக்சியின் கூட்டாளி கொல்கத்தா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் அயோத்தியில் அமைக்கப்பட்டுள்ள கொரியா ராணியின் நினைவகத்தை தென்கொரிய அதிபரின் மனைவி திறந்து வைத்தார் சத்தீஸ்கரில் அறுபத்தி இரண்டு நக்சலைட்டுகள் சரணடைந்ததற்கு பாதுகாப்புப் படையினருக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் பண அறிவிக்கப்பட்ட நவம்பர் எட்டாம் தேதி நாளை நாடு முழுவதும் போராட்டம் நடத்த காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது திரிபுரா அரசு விடுமுறை பட்டியலிலிருந்து உழைப்பாளர்கள் தினம் நீக்கப்பட்டதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் வடகொரியா உடனான சமாதான நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு கொரிய எல்லையில் அமெரிக்க மற்றும் தென்கொரிய படைகள் இணைந்து நடத்தும் போர் ஒத்திகை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இரு நாட்டுப் போர் ஒத்திகையை மீண்டும் தொடங்கியுள்ளனர் இந்தோனேசிய விமான விபத்துக்கு முறையான பராமரிப்பின்மையே காரணம் என தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன நிகழவே நிகழ முடியாத அதிசயம் என வர்ணிக்கப்படும் நிகழ்வு ஒன்றில் பெருங்கடல் ஒன்றிலிருந்து பதினெட்டு மாத குழந்தையை மீட்டிருக்கிறார் மீனவர் ஒருவர் இந்த சம்பவமானது நியூசிலாந்தில் நிகழ்ந்துள்ளது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் ஆசியா பிவி விடுதலைக்கு எதிராக நடந்த போராட்டங்களின் போது ஏராளமானவர்களை படுகாயமடைய செய்ததாகவும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாகவும் கூறி ஆயிரத்தி நூறு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இதுவரை இல்லாத அளவுக்கான மிக தீவிரமான பொருளாதார தடை ஈரான் மீது அமலுக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை ஆறு மாதத்தில் முழுமையாக நிறுத்திக் கொள்ள வேண்டுமென இந்தியா மற்றும் சீனாவுக்கு அவர் கெடு விதித்துள்ளார் வணிகச் செய்திகள் எளிதாக தொழில் தொடங்கும் நாடுகள் வரிசையில் இந்தியா எழுபத்தி ஏழாவது முன்னேற்றம் அடைந்ததால் ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன என இன்ஜினியரிங் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் தெரிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் புதிதாக எழுபத்தி லட்சம் பேர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்துள்ளனர் என வருமான வரித்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மேக்ரோன் கோவில்பட்டி கடலை உள்ளிட்ட முப்பது பொருட்களுக்கு விரைவில் குவிசார் குறியீடு கிடைக்கவுள்ளது தூத்துக்குடி மஸ்கோத் அல்வாவுக்கு புய்விசார் குறியீடு கோரி விண்ணப்பிக்கப்படவுள்ளது வங்கி அல்லாத நிதி நிறுவனமான கேபிட்டல் ஃபர்ஸ்ட் நிறுவனம் ஐடிஎஃப்சி வங்கியுடன் இணைய உள்ளது இந்த இணைப்புக்கு முன்பாக தன்னிடம் பணியாற்றிய ஊழியர்கள் அனைவருக்கும் குறிப்பிட்ட அளவு பங்குகளை ஒதுக்கி அவர்களை பணக்காரராக்கியுள்ளார் நிறுவனத்தின் செயல் தலைவர் வி வைத்தியநாதன் விளையாட்டுச் செய்திகள் நியூசிலாந்து அணியுடன் நடந்த மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வென்ற பாகிஸ்தான் அணி மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது ஜிம்பாப்வே வங்கதேசம் அணிகள் இடையேயான முதலாவது கிரிக்கெட் போஸ்டியில் வங்கதேசம் வெற்றி பெற ஜிம்பாப்வே அணி முன்னூற்றி ரன்களை இலக்காக நிர்ணயித்துள்ளது சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டிகளில் இரண்டாவது சுற்றுக்கு இந்திய வீராங்கனை பி சிந்து முன்னேறியுள்ளார் திரைச்செய்திகள் விஞ்ஞானி நம்பி நாராயணன் கதையை படமாக்கும் தீவிரத்தில் நடிகர் மாதவன் இறங்கியுள்ளார் நம்பி நாராயணன் கேரக்டரில் அவரே நடிக்கவும் தீர்மானித்துள்ள நிலையில் இவர் ஒரு படம் எடுத்தால் அவர் மீது வழக்கு போடப்படும் என இசையமைப்பாளர் மற்றும் இயக்குநர் எஸ் எஸ் குமரன் தெரிவித்துள்ளார் ஏனெனில் ஏற்கனவே அவர் விஞ்ஞானி நம்பி நாராயணனின் கதையை சீரியலாக எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது தீபாவளி விருந்தாக தனுஷ் வெளியிட்டார் ஸ்பெஷல் போஸ்டர் செகண்ட் லுக் போஸ்டர் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது சட்டத்தை மீறி சர்க்கார் படத்தை தமிழ் ராக்கர்ஸ் இணையதளம் வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் நித்தம் ஒரு முத்து பாட்டோடுதான் நான் பேசுவேன் பொது குவியல் சமையல் சமையல் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்